கட்டுப்படுவதை விட்டுங்கிக் கொண்டவர் எவ்வித ஆதாரமும் இன்றி அல்லாஹுவை சந்திப்பார் தன் கழுத்தில் சத்திய பிரமாணம் இல்லாத நிலையில் ஒருவர் இறந்துவிட்டால் அறியாமை கால இறப்பு போல் இறந்தவர் என்று நபி அலிஹம் அவர்கள் கூறினார்கள் எட்டு ஐந்து ஒன்று முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது கூட்டமைப்பை விட்டும் பிரிந்த நிலையில் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் அறியாமை கால இரப்பு போல் இறந்தவர் ஆவார்